சிந்த காய்யோ திரமணி சேகா அப்பணம் சித்தானவியா இந்த கௌக்ஷய ஜோதிஷத்துல வெறும் கௌஷய ஜோதிஷ் இல்லையா அதுக்குள்ளீகமான அந்த மாதிரி காயத்ரீனு வெறும் அக்ஷரம் சைதன்யத்தை நம்ம சைதன்யத்தை காயத்ரீங்கிற சப்தத்தினால இங்க நாம விவசாயிக்கணும் ஏன் அப்படிங்கறது காரணம் சொல்லுவேன் அப்படியானால் காயத்ரி அனுகதம் காயத்ரி சாராத்யாபன்ன பிரம்மஸ்வரூபம் காயத்ரிங்கிற சப்தத்தானே நீங்க சொல்லப்படுறீங்க உபாதி தாராஸ்மணமான இருக்கே அந்த உபாதியுடைய பேரே வருது இல்லையா அந்த மாதிரி ஹட்ட தாராஸ்மாபண்ண பிரம்மத்திலேயே ஹட்டம்னு பேரு கொண்டு வர்றது அப்படின்னா சாஸ்திரக்காரர்கள் சொன்னா தான் தெரியும் எனக்கு அவ்வளவா தெரியும் தெரியும் தெரியாது பிரம்மந்தான் குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி நீங்க காயத்ரிங்கிற ஒரு சந்தத்தோடு தாராத்மம் அடைஞ்ச பிரம்மத்தை காயத்ரின்னு சொல்லலாம் பற்றி இது வெறும் சித்த காயத்ரி இல்லை சைத்தன்யப்படின்ற இந்த இடத்துல காயத்ரிக்கப் பிரிக்க சொல்லணும் அந்த சைத்தன்யுங்கிறது பிரம்மந்தான் அதனால தவான சொல்லப்பட்ட இந்த மந்திரம் இந்த மந்திரம் வெறும் அகரத்தை சொல்லல அக்ஷரத்துல அனுகதமா இருக்கக்கூடிய அந்த சைதன்யத்தை தான் சொல்றது அப்படி சொன்னால் நான் சொல்றபடி இந்த வாரத்தையும் பிரம்மத்தை தான் சொல்றது ஒரு சொன்ன மாதிரி தான் இங்கேயும் பிரம்மஸ்வரூபத்தை வரக்கூடிய கெஃபுங்கிற இந்த சர்வநாமாவ இந்த பிரம்மத்தை பராமரிச்சிக்கிறதுல எந்த விதமான சிரமமும் கிடையாது இது சிகாந்தி சொல்ற இது தசா சேதோற்பணம் இல்லை சேதோற்பணம்னா சித்த சமாதானம் அந்த பிரம்மத்துல நம்ம ஈடுபடுத்தணும் அதாவது தியானம் பண்ணணும் பிரம்மத்தை தியானம் பண்ணணும் மனசை ஏகாகிரப்படுத்தி பிரம்மத்தை தியானம் பண்ணணும் ஆனா வெறும் பிரம்மத்தை எப்படி தியானம் பண்றதே அது ஒரு உபாதி செய்யிருந்தோம்னா அது தியானம் பண்றது சௌகரியமா இருக்கும் சித்த செய்த மனசுல ஏற ஏற்றிக்க முடியாது இல்லையா அதனால இந்த காயத்ரிய அதுக்கு ஒரு உபாதியாக இருக்கிறது அந்த காயத்ரீல அந்த பிரம்மஸ்வரூபத்தை தியானம் பண்ணணும்னா நமக்கு வந்து பலன் சரியா வருது அது சுலபமா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி காயத்ரி செய்யும் யோ திரணம் சித்தமானம் அனேமணவ வாக்கிய நரேஷமா அக்ஷரம் எதிதம் உணவுடா எல்லாம் விதா எதிதான் ச இது எல்லாம் எடுத்து வெறும் அக்ஷராத்மே அர்த்தம் வராது அணுகம் அந்த பிரம்மத்தை எடுத்துக்கணும் காயத்ரி அக்ஷரத்தை எடுத்துக்கே சர்வம் பிரம்மாநிதி எல்லாமே இந்த பிரம்மஸ்வரூபம் சொன்னா பிரம்மன்னா வேதம் எனக்கு அறிஞ்சிக்க முடியுமா பிரம்ம பிரதான் இருக்கின்றார்கள் ஜெகத் காரணம் அதே மாதிரி இங்கேயும் பிரம்ம்காரணத்தை தான் இருக்கின்றார்கள் சர்வாத்மகம் நிரூபணம் பண்ணி இருக்கிறார்கள் அவ்யதி ஆரம்ப சத்தாதிஷா கேட்ட இப்ப காரியம் காரணம் இதை ரெண்டும் இருக்குன்னா காரியங்கிறது காரணத்தை தவிர தனியாக வேற இல்லைன்னு நிரூபணம் பண்ண அதனால காரியம் காரணாத்மகமாகத்தான் து தான் இருக்கிற பயந்தம் மிருகாத்மகமாக தான் இருந்தாகணும் அந்த மாதிரி பிரம்மத்துடைய காரியமான இந்த சகல பிரபஞ்சமும் அதனுடைய பயந்தம் பிரம்மாத்மகமாக தான் இருந்தாகணும் அதனால சர்வம் இதனும் சர்வம் பிரம்மாண சாமானாதிக்கணும் நிறுவனம் பண்றதுல எந்த கட்டமே இல்லை தசாஹி தரிசனம் அமர் சூத்திரத்தில் இருக்கு ஆண்டிகாரியா பார்க்கத்தில் தசா அமற்ற விசாரது உபாசனம் அபூர்வமா காயத்ரி சொல்லி காயத்ரி துவாரா பிரம்ம உபாசனம் காரிய பதார்த்தத்தை மனசுல வச்சிருக்கு தத்வாரா பிரம்மத்தை உபாசிக்குற விஷயங்கள் இந்த விஷயம் எத்தனையோ இடத்துல வந்து இருக்குற விதத்துல இது ஒண்ணுமா இதே மாதிரி உதாரணத்துக்கு நிறைய சொல்லலாம் எப்படின்னு கேட்ட ஏதம் மகத் புத்தே ஈவான் ஏதம் அக்னம் அக்சர் ஏதம் மகா பிரதி சங்கோகாஹா அதாவது ஏதம்னா அங்க பரமாத்மா எடுக்க வேண்டியது அந்த பரமாத்மாவை பக்திருக்காக விவேதுகள் மகதி உப்பு ஒரு உகங்கிற ஒரு சத்திரம் சத்ரம்னா கோத்திரம் சத்ரம் ரெண்டு ஒரு கிரியர் ஆஹ் பண்ணி அந்த ரித்துகளை தியானம் பண்ணும்போது சுதிர் சோற்றம்னு பேரு சாமதாயம் இல்லாமல் வெறும் ரித்த மாற்றப்படுத்தும் போது அப்பிரகீத மந்திரசாரி சஸ்தம் பிரகீத மந்திரசாரி அந்த உபந்த ஒரு சஸ்திரத்துல இந்த பரமாத்மஸ்வரூபத்தை அனுபவிக்கிறார் அதாவது அதை உபாசிக்கிறார் ஏதம் அக்னம் அத்வரியவகா அத்யவகா எதிர்வேடிகளும் அத்ரியவகா எஜிர்வேதிகள் இவ்வளவு அக்னின்னு சொன்னா அந்த சயனம் சயனத்துல இதே பரமாத்மஸ்வரூபமாக அந்த சயனத்தை பாவித்து உபாசிக்கிறார்கள் ஏதம் மகாபிரதே சந்தோக மகாபிரதம்னு ஒரு கிரது காமவேதம் அந்த கிரதுவுல பரமாத்மா அந்த தியானம் பண்றாரு இந்த மாதிரி பாட்டான்னா இவ்வாறு தெரிஞ்சு பரமாத்மாவை நேரடியா வாழையால மனசுல தியானம் பண்ண முடியாது இவாளுக்கு தெரிஞ்ச ஒரு கர்மாவை இருக்குது அந்த கர்மா மூலமாக பரமாத்மாவை தியானம் பண்றாங்க அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச இந்த காயத்ரி இருக்கு இந்த காயத்ரி மூலமாக நம்ம பரமாத்மாவை தியானம் பண்ணலாம் காயத்ரி தஸ்மா அஸ்தி சந்திரோர்வின்வாக்கு அதனால பூர்வார்க்குல காய சந்திரத்தை பத்தி சொல்லலன்னு நான் பத்தி இருக்கு சொல்லிருக்கேன் ஆனா அதுக்காக தடவை ஜோதிர்வாக்கே பராமர்ஷத்தை உபசனா அரேஞ்ச பராமர் வேற ஒரு உபனை இந்த வாக்கான சொல்லியிருக்க அப்போவிதான சூத்தத்துல கதாச்சேர்ப்படங்க கதாசி தர்சனம் சித்தாந்திருக்கு இந்த சித்தாந்தவாக்கத்தில் பாஷ்யக்கார ஒரு விமான இதுக்கு மேல வேற விற்பிக்காரர் அவரை ஒரு புதுசா இந்த சித்தாந்தம் பண்ணிவிட்டார் இந்த வியாக்கியான காயத்ரி சப்தேன பிரம்ம பிரதிபாதியதே அன்சா சாமான் இதுக்கு முன்னாடி சொன்ன வியாக்கியான காயத்ரி சப்தத்துக்கு முக்கியத்தை விடாமல் பிரம்மம் பரியம் அப்பதலமான பிரம்மம் அப்படின் இவர் என்ன சொல்லிட்டார் காயத்ரி சந்தத்தை சர்வதா தியாகம் பண்ணிட்ட சந்தத்தே இல்ல காயத்ரிங்கிற சப்தத்தை அப்படி வருமா அப்படின்னு கேட்டா சந்தத்தை சொல்லக்கூடிய எத்தனையோ பதங்கள் பிரம்மத்துக்கு சொல்லிருக்கு அந்த மாதிரி காயத்ரிங்கிற பதம் பிரம்மத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்றாரு காயத்ரி சப்தேன சாட்சாதேவ பிரம்ம பிரதிபாதியதே சம்ஷாசமாக காத்ரி அந்த பிர அந்த சங்க சமானக்கு என்ன சமாதமா இருக்கு அப்படின்னு அவ பிரம்ம ஒண்ணுன்னு சொல்லணும் இல்லையா காயத்ரி ஒண்ணு காயத்ரி நாலு பாதம் பிரம்மத்துக்கு நாலு பாதம் புதுப்பா தோடச்சுலம் பிரம்மான்னு உபாதனை சொல்லியிருக்கு இல்லையா அதை வச்சுட்டு நாலு பாதம் அப்படின்னு வச்சுட்டு இது நாலு பாதம் அது நாலு பாதம் இந்த சாமி வச்சுறதுனால பிரம்மச்ச நேரடியா காயத்ரினால சொல்லியிருக்கேன் இப்பந்திரத்தை அந்த காயத்ரி மந்திரத்தை எடுத்துக்கே காயத்ரி சதுர்ப்பதா ஆரக்ஷரத்தை காயத்ரி நாலு பாதம் சொல்ல முடியும் ததா பிரம்ம சதுஷ்பா பிரம்மத்துவம் நாலு காதின்னு சொல்லியிருக்கேன் அப்போ தசாஹி தரிசனம் இந்த மாதிரி ஒரு சந்த சொல்ல ஒரு சப்தம் வேறு ஒரு அரசுல அந்த சந்தஸ்தரை இருக்கக்கூடிய பாத சங்க ஒரு சஞ்சைக்கும் அந்த சொல்லக்கூடிய விஷயத்தில் உள்ள சஞ்சைக்கும் சாமியத்தை சென்று பிரயோகம் ஒரு உதாரணம் சொல்றேன் அதான் அன்னத்தராக வராக சதமும் என்ன அரச்தி அந்த கால கிட ரெண்டு விதமான விவகாரம் எடுத்துக்கலாம் எவம்னா நமக்கு தெரிஞ்ச தானியமும் இதை தவிர பிரியங்கும்னு வேற ஒரு தானியம் அந்த தானியத்துக்கும் விவகாரம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க பிரயோகம் பண்ணிட்டு அந்த காலத்துல விவகாரம் இப்ப வந்து வேதத்துல எவ மறைச்சு தருகு அப்படின்னு வந்தாச்சுன்னா இந்த யவசப்தான் எதை எடுத்துக்கிறது லோகத்துல பாக்கும்போது யவசப்தன் இந்த அர்த்தத்துலயும் பிரயோகப்படுறது அந்த இடத்துலயும் பிரயோகப்படுறது வராகம் என்ன வாராகி உபானக உபமேன்னு வருது வராகத்தினுடைய சோழனால பண்ணப்பட்ட உபான செருப்பு அதை போட்டுக்கணும்னு வருது அப்படி பார்க்கறதுக்கு வராக என்ன வராகங்கிற காட்டானுங்கிற அர்த்தத்திலும் வருது வேற இந்த தூக்கறங்குற அர்த்தத்திலையும் வருது எதை இடத்துல சந்தேகம் வருது அப்படி இருக்கும் ஒரு அதிகாரம் யோ வராக அதிக்கணும் சொல்ற ரெண்டும் பிரசித்தி இந்த பிரசித்தியா நாம தீர்மானம் பண்ண ஆனா ஒரு வாக்கு சேஷம் பாருங்க இல்ல பிஸி இருக்கு இல்லையா யோமயஸ்டு வாராசி ஊபானு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி பின்னாடி வேற ஏதாவது ஒரு குழு கிடைக்கிறதா பாருங்க அதை வச்சுன்னு தீர்மானம் பண்ணிக்கிறாங்க எப்படின்னு கேட்டா யவமயஹாங்கிற இடத்துல யவத்தை பத்தி சொல்லும் போது விசேஷமா வர்த்தவாதத்தை சொல்லும் வர்சவாதம் இதுல உபயோகப்படுறது பிரம்ச மாற்றே இல்ல வருத்த தீர்மானம் பண்ணத்துக்கு உபயோகப்படுறது என்ன சொல்றதா எத்தனை அன்யா ஊட்டசெய்வம் லாயன்சி அசைத்தே மோதமான திஷ்டன் மற்ற தகர தானியமும் பழுத்தும் இதாயிடுறது காஞ்சி காஞ்சி போயிடுறது ஆனா அந்த சமயத்துல இது சக்தி வளர்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க யவசபதி அப்படியானால் அது என்னது நீங்க சொல்ற பிரியங்கோ இல்ல பிரியங்கோங்கிறது அது எல்லா தானியம் போல விதாயிடுறது அதுக்கு அப்புறம் குறைச்சல் ஆகக்கூடிய பதார்த்தம் அதனால இதுதான் இந்த யோகம் தீர்மானம் பண்ண அதே மாதிரி வராக தீர்மானம் பண்ணும்போது வராகி ராவகா அனுசாதம் வராக முன்னாடி மாடு ஓடுறது வராக ஒரு காட்டா பறக்கிறது அதை தொடர்ந்து மாடு ஓடுறதுன்னு அவ்வளவு திருப்பி வராது இல்லையா அதனால இந்த மாதிரி வாக்குசேஷத்தை வச்சுட்டு இப்ப சூக்கரங்கிற அர்த்தம் எடுத்துட்டோம்னா இந்த வரா இந்த வாக்குசேஷம் ஒட்டும் சாஸ்திர பிரசித்தி ஊட்டும் அதனால அதான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விசாரம் நம்ம பிரியே அநேக இடத்துல எடுத்துக்கப்படாது மேலே வரப்படும் பிரத்தியாத்தியாய் இந்த இடத்துல சேர்த்திருக்கிறாங்களே அப்படியானா இந்த காயத்ரி சப்தத்துக்கு இப்போ சந்தோ சந்தோ மாத்திரமா இல்லை வந்து பிரம்ம மாத்திரமா அப்படின்னு இங்க இப்படி விசாரம் பண்ண வேண்டியது காயத்ரி சப்தம்மாலேயே பல சப்தங்கள் பிரம்ம வேற ஒரு அர்த்தத்துக்காக பிரயோகம் பண்ணி இருக்கிறத இருக்கு பார்க்கறோம் அதனால இந்த வாக்கியத்திலும் காயத்ரிங்கிற்கு அந்நாபி சப்த அந்த பிரயுமானமானது அதுல வந்து அது யுகத்துடைய பேரு வரிசையா வருஷம் கல ஒ கிருகத்து பத்துனா பத்து நேரடியா எப்படி கொண்டு வருதுன்னு சொன்னா அந்த சம்பர்க்க வித்யாலே சொல்லுங்க சம்பர்க்க வித்தியில பிராண நிலத்துல ஒரு அஞ்சு அஸ்தமனமானது அதே மாதிரி வாயுல அஞ்சு பிரதாரங்கள் அஞ்சு வசுக்கள் அஸ்தமனம் ஆனது அஞ்சு அஞ்சு பத்தாயிடுது இல்லையா இது ஒரு அஞ்சு அது ஒரு அஞ்சு ரெண்டு பத்து பத்துன்னு சொன்னா இது ஒரு திருதம் பத்து அக்கம் உள்ள ஒரு அயசு அய அழகா அப்படின்னு பேர் அயமாறது அது மாத்திர இந்த பத்துங்கிற கல் சேர்த்து வச்சுருந்து விராட்டுங்கிற அதனால இது விராட் ஆகிடுது விராட் ஆகன்னா பத்து உள்ள பாதங்களை உள்ளது விராட் சந்தனால சாமியம் பத்துங்கிற சந்தா சாமான்யம் இருக்கிறதுனால இந்த பத்துக்கு விராட்டுங்கிற சப்த பிரயோகம் அந்த பண்ணி இருக்கு சைஷா விராட் அண்ணாஹி இது அவ்வளவுதான் இதுல நம்மளால சொல்ல முடியும் விராட்டுங்கிற சப்தத்தை இந்த இடத்துல சந்தத்துங்கிற அசத்தில அதனுடைய பாதங்கள் அந்த சந்தத்தில் உள்ள பாதங்களுக்கு பத்துங்கிற ஒரு அக்ஷரம் பத்து அக்ஷரங்குற கணக்கு இருக்கு அந்த பத்துங்கிற அதே சங்கம் இங்க இது அஞ்சு அடஞ்சுன்னு கணக்கு போடும் போது பத்தாக வந்ததுனால அந்த விழா சப்தம் விழுக்காக பிரயோகம் பண்ணியிருக்கு இது ஒரு விழாட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு அப்ப அதே மாதிரி இந்த காயத்ரிங்கிற பதத்துக்கு காயத்ரிக்கு ஆறு அக்ஷரம் கொண்ட நாலு பாதங்கள் இருக்கிறதுனால அந்த நாலு பாதங்கள் பிரம்மத்துக்கு இருக்கிறதுனால காயத்ரிங்கிற சப்தம் பிரம்மங்கிற இந்த வாக்கியத்துல பிரயோகப்பட்டது அசிஹிசம் இது அபிஹானம் இவருடைய வியாக்கியான அந்த சந்த பத்தி பூர்வ வாக்கியத்து இல்லவே இல்லை சர்வசாதி அஸ்தி பூர்வஸ்தின் வாக்கிய பிரகம் பிரம்மா இவ்வளவு நமக்கு வேண்டியதுதான் பூர்வ வாக்கியத்துல பிரம்மன் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்ன சொல்றதுதான் நமக்கு வரும் சந்தி சொல்லியிருக்காரு பத்தி கவலை இல்லை சொல்ல இல்லையா இது பரவாயில்லை பிரம்ம செட்டு இருக்கேன்னு ஒட்டுக்கிற எவ்வளவு இல்லையா அது எனக்கு எதையா